வணக்கம் நற்றினியின் தினம் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அனலக்ஷ்மி இன்றைய குறிப்பு என்னென்னு பார்க்கலாமா பெருங்காயத்தை பற்றி சொல்லப்படுறேன் பெருங்காயம் வந்து தென்னிந்திய சமையலில் முக்கியமான ஒரு பங்கேற்பு இருக்குது பெரும்பாலும் வந்து நம்ம தென்னிந்திய சமையலில் வந்து பெருங்காயம் இல்லாமல் செய்கிறது வந்து ரொம்ப சிரமம் அது வந்து என்னென்னா நிறையா பேர் வந்து அது கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு அது உடச்சி எடுக்க முடியல அதுக்கப்புறம் அது சிரமமாக இருக்குது அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க அதுக்காக தூள் பெருங்காயம் வாங்கிட்றாங்க அந்த தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம்தான் நல்லது அதோடைய மனமும் சுவையும் வந்து தூள் பெருங்காயத்தை விட அதிகமாக இருக்கும் நம்மளோடய தேவையும் கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம தூள் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுறோன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன கட்டி சின்ன துளி போட்டால் போதும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த கட்டி பெருங்காயத்தை இழகுன மாதிரி எல்லாேருக்கும் ஈஸியாக யூஸ் ஆகிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வைக்கிற டப்பாவில் அதாவது ஒரு கட்டி பெருங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் வைக்கிறீங்க இல்லையா அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆமாங்க பச்சை மிளகாயே தான் ஒரு பச்சை மிளகாயை அந்த பெருங்காயத்தில் படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு டப்பாவை முடிவச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் பெருங்காயத்தை எடுத்து பாருங்க நீங்கள் எந்த அளவு தேவைப்படுமோ சிரமம் இல்லாமல் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் செஞ்சு பாருங்க